அடுத்தகட்ட இராணுவ நடவடிக்கை சல்லாம் இவன் அபுல் ஹுகைக் இவனது புனை பெயர் அபு எனப்படும் யூத இனத்தைச் சேர்ந்த இவன் மிகப்பெரிய கொடியவனாக இருந்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக அகழ் போரில் படைகளை ஒன்று திரட்டியவர்களில் இவனும் ஒருவன் இவன் போரின் போது முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பெருமளவில் பொருளுதவி செய்தான் ஆதாரம் பாரி இவன் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கு கடும் நோவினை தந்து வந்தான் குறைலா யூதர்களின் இப்பிரச்சனையை முடித்த அவனை கொலை செய்துவிட கசரஜ் கிளையினர் நபி சொதுல்லா ஹலே வசல்லம் அவர்களிடம் அனுமதி கோரினார்கள் இதற்கு முன் இவனை போன்ற கொடியவன் காஃப் இப் அஷ்ரஃபை ஹவுஸ் கிளைனர் கொன்றதால் அதுபோன்ற ஒரு சிறப்பை தாங்களும் அடைய வேண்டும் என கசரஜ் கிளையினர் விரும்பினார்கள் எனவே நபி அவர்களிடம் அதற்கு அனுமதி கோருவதில் தீவிரம் காட்டினார்கள் நபி சொல்லா ஹலே வசல்லம் அவர்கள் அவனை கொள்வதற்கு அனுமதி வழங்கினார்கள் ஆனால் அவனை தவிர அங்குள்ள சிறுவர்களை அல்லது பெண்களை கொல்லக் கூடாது தடை விதித்தார்கள் நபி அவர்களிடம் அனுமதி பெற்று ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குழு இதற்காக புறப்பட்டு சென்றது இவர்கள் அனைவரும் கசரஜ் கிளையினரில் சலமா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாவார் இவர்களின் தளபதியாக அப்துல்லா இப்திக் ரதுலாஹு இருந்தார் இக்குழு அபுராபியின் கோட்டை இருந்த கைபர் நகரத்தை நோக்கி புறப்பட்டது இவர்கள் கோட்டையை அடையும் போது சூரியன் மறைந்து இருட்டி விட்டது மக்கள் தங்களின் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பிவிட்டார்கள் அப்போது அப்துல்லா இப்நாத்திக் தனது தோழர்களிடம் நீங்கள் இங்கு இருங்கள் நான் சென்று வாயில் காவலரிடம் நளினமாக பேசி முடிந்தால் நான் கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறேன் என்று கூறி புறப்பட்டார் கோட்டை கதவுக்கருகில் சென்றபோது தன்னை ஆடையால் மறைத்துக் கொண்டு சிறுநீர் கழிப்பது போல் கொண்டார் கோட்டைக்குள் செல்ல வேண்டிய மக்கள் சென்று விட்டார்கள் அப்போது வாயில் காவலன் அல்லாஹுவின் அடியானே உள்ளே செல்வதாக இருந்தால் இப்போதே சென்று விடு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 ஆனால் அவனை கொல்ல முடியவில்லை பின்பு வாழால் அவனது வயிற்றில் குத்தினேன் அதன் நுனி முதுகுப்புறமாக வெளிவந்தது அதனால் நான் அவனை இம்முறை நிச்சயமாக கொன்றுவிட்டேன் என்று தெரிந்து கொண்டேன் ஒவ்வொரு கதவாக திறந்து கொண்டு ஓர் ஏனியின் வழியாக கீழே இறங்கும் போது படிகள் முடிந்து என்று எண்ணி காலை வைக்கும்போது தவறி கீழே விழுந்து அதில் எனது கெண்டைக்கால் உடைந்து விட்டது தலைப்பாகையால் என் காலை கட்டிக் நடந்து வந்து வாசல் அருகில் உட்கார்ந்து கொண்டேன் அவனைக் கொன்றுவிட்டேன் என்று உறுதியாக தெரியும் வரை வெளியில் செல்லாமல் இன்றிரவை இங்கேயே கழிப்பது என்று முடிவு செய்தேன் காலையில் செய்தி அறிவிப்பவன் ஹிஜாஸ் மாநிலத்தின் மாபெரும் வியாபார பிரமுகர் அபுராபி கொல்லப்பட்டு விட்டார் என்று அறிவித்தான் இதை நான் எனது தோழர்களிடம் வந்து கூறினேன் வெற்றி கிடைத்துவிட்டது அல்லாஹ் அபுராபியை கொன்றுவிட்டான் என்று கூறினேன் இதற்கு பின் நான் நபியவர்களிடம் சென்று முழு விவரத்தையும் கூறினேன் அப்போது நபியவர்கள் உனது காலை நீட்டுவாயாக என்று கூறினார்கள் நான் எனது காலை நீட்டியவுடன் நபி அவர்கள் அதன் மீது தடவினார்கள் அது முற்றிலும் குணமடைந்து விட்டது ஆதாரம் சஹிகுல் புகாரி இதுவரை நாம் கூறிய இந்த நிகழ்ச்சி இமாம் புகாரி ரஹத்துல அலைகி அறிவித்ததாகும் இப்னே சஹா ரஹமதுல்லாய் அலேகி இதற்கு சற்று மாற்றமாக அறிவிக்கிறார் அதாவது அனைத்து நபி தோழர்களும் கோட்டைக்குள் சென்று அபுராபியை கொள்வதில் பங்கெடுத்தார்கள் அப்துல்லா இப்னோ உனேஸ் அவுல்லா ஹனு என்ற தோழர் தான் அவனை வெட்டினார்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 ஆனால் இப்போது உங்களது மார்க்கும் மார்க்கங்களிலெல்லாம் எனக்கு மிக விருப்பமானதாக மாறிவிட்டது உங்களின் படை என்னை கைது செய்த நான் உம்ராவிற்காக சென்று கொண்டிருந்தேன் நான் இப்போது என்ன செய்ய என்று கேட்க நபி அவர்கள் அவருக்கு நற்செய்தி கூறி அவர் நாடி வந்த உம்ராவை முடித்து வருமாறு கூறினார்கள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு மக்கா வந்தவுடன் அவரை பார்த்த குறைஷிகள் சுமாமா நீ என்ன மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டார்கள் இல்லை அல்லாஹின் மீது சத்தியமாக நான் முகம்மதுடன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக கூறுகிறேன் அலை வசலம் அனுமதி அளிக்காதவரை யமாமாவில் இருந்து உங்களுக்கு எந்த கோதுமை தானியங்களும் வராது யமாமாவில் இருந்துதான் மக்காவிற்கு கோதுமை வந்து கொண்டிருக்கிறது உம்ராவை முடித்துக் கொண்டு சுமாமா தனது ஊருக்கு சென்றவுடன் அங்கிருந்து மக்காவிற்கு தானியங்கள் வருவதை தடுத்து விட்டார் இதனால் குறைசிகள் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகி நபி கடிதம் எழுதினார்கள் அதில் தங்களின் ரத்த கூறி சுமாமா தங்களுக்கு வரும் தானியங்களை தடுக்காமல் நபி அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுமாறு கேட்டுக் கொண்டார்கள் அவர்களின் கோரிக்கையை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் இது ஆறு ரபியுல் அவ்வளில் நடைபெற்றதாகும் கிளையினர்தான் என்ற இடத்தில் பத்து நபி தோழர்களை வஞ்சகமாக கொலை செய்தார்கள் இவர்களது இல்லங்களும் இருப்பிடங்களும் மக்காவிற்கு மிக அருகில்தான் இருந்தன மக்காவிலோ இஸ்லாமிற்கு எதிரியாக இருக்கும் குறைஷி மற்றும் அரபு குளத்தவர்கள் இருந்ததால் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மக்கா எல்லை வரை சென்று லஹியான் இனத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றமாகக் கருதவில்லை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 நியமித்தார்கள் ஷாம் நாட்டை நோக்கி பயணிப்பதாக கூறி வெகு விரைவாக பயணத்தை மேற்கொண்டு அமஜ் உஸ்வான் என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள என்ற பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள் அங்குதான் நபி தோழர்கள் செய்யப்பட்டார்கள் அவ்விடத்தில் நபி சல்லுள்ளாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் தங்களது தோழர்களுக்காக அல்லாஹுவின் கருணை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் நபி சொல்லு அலை வஸ்லம் அவர்களின் வருகைய கேள்விப்பட்ட லஹியானியர் அங்கிருந்து தப்பித்து சென்று மலை உச்சியில் ஏறி பதுங்கிக் கொண்டார்கள் எவரும் முஸ்லிம்களின் கையில் அகப்படவில்லை நபி அவர்கள் இரண்டு நாட்கள் தங்கியிருந்து சிறு சிறு குழுக்களை அனுப்பி தேடும்படி பணித்தார்கள் ஆனால் எவரையும் பிடிக்க முடியவில்லை நபி அங்கிருந்து உஸ்வான் என்ற இடம் வரை சென்றார்கள் அங்கிருந்து குராவுல் கமீம் என்ற இடத்திற்கு பத்து குதிரை வீரர்களை அனுப்பினார்கள் தான் வந்திருக்கும் செய்தி குறைஷிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் பின்பு அங்கிருந்து தனது தோழர்களை அழைத்துக் கொண்டு மதினாவிற்கு திரும்பினார்கள் இவ்வாறு நபி அவர்கள் பதினான்கு நாட்கள் தங்களது படையுடன் சுற்றி விட்டு திரும்பினார்கள் குழுக்களையும் படை பிரிவுகளையும் தொடர்ந்து அனுப்புதல் மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின் நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல குழுக்களையும் படை பிரிவுகளையும் அனுப்பினார்கள் அதன் சுருக்கம் என்னவென்றால்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 முஹமது இஸ்லமா அவர்களை பத்து தோழர்களுடன் சாலபா கிளையினர் வசிக்கும் துல்கசா என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி ஆறு ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆஹிரில் நபி சொல்லுல்லா ஹலை வஸ்லாம் அவர்கள் அனுப்பினார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த சாலபாவினர் இரகசியமாக மறைந்து கொண்டார்கள்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 ஜமும் என்பது மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் உள்ள சுலைம் கிளையினருக்கு சொந்தமான கிணறாகும் ஜெயித் அவர்கள் பனு சுலைம் கிளையினரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது முசைனா கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கைது செய்தார்கள் அவரது பெயர் ஹலீமாவாகும் அப்பெண் சுலைமினருக்கு சொந்தமான இடங்களை காண்பித்துக் கொடுத்தார் அங்கு சென்று முஸ்லிம்கள் அதிகமான கால்நடைகளையும் கைதிகளையும் பிடித்து வந்தார்கள் மதினா திரும்பியவுடன் விஷயம் அறிந்து நபி சலோலா அலிவசலம் அவர்கள் அப்பெண்ணை உரிமையிட்டு திருமணமும் முடித்து வைத்தார்கள் அடுத்து ஐந்தாவது ஹிஜிரி ஆறு ஜுமாத்தில் ஈஸ் என்ற இடத்திற்கு ஜெயித் அவர்களை நூற்றி வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள் அங்கு குறைச்சிகளின் வியாபார கூட்டம் நபி சொல்லா ஹலை வசல்லம் அவர்களின் மறுமகனார் அபுல் ஆசின் தலைமையின் கீழ் தங்கியிருந்தது அங்கு சென்று முஸ்லிம்கள் அனைத்தையும் கைப்பற்றினார்கள் ஆனால் அபுல் தப்பிச் சென்று மதினாவில் நபி அவர்களின் மகளார் அடைக்கலம் தேடினார் மேலும் தனது பொருட்களை திருப்பி தருமாறு நபி அவர்களிடம் கோரும்படி ஜைனவிடம் கேட்டுக்கொண்டார் அவரும் தனது கணவரின் கோரிக்கையை நபி அவர்களிடம் சொல்லவே நபி அவர்கள் பொருள்களை திரும்ப தருமாறு மக்களிடம் கேட்டார்கள் ஆனால் எவரையும் அதற்காக நிர்பந்தப்படுத்தவில்லை விருப்பத்திற்கு இணங்க சிறிய பெரிய அனைத்து பொருட்களையும் நபித்தோழர்கள் திரும்ப கொடுத்து விட்டார்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு மக்கா சென்று உரியவர்களிடம் அப்பொருட்களை ஒப்படைத்துவிட்டு இஸ்லாமை ஏற்று மதினா திரும்பினார் நபி சொல்லு அலைவஸ்லம் அவர்கள் மூன்று வருடம் கழித்து திரும்பிய தமது மருமகன் அபுலாசிற்கு தனது மகள் ஜைனபை முதல் திருமண ஒப்பந்தத்தைக் கொண்டே சேர்த்து வைத்தார்கள் இவ்வாறுதான் ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளில் வந்துள்ளது ஆதாரம் சுனன் அபுதாவுத் ஏனென்றால் முஸ்லிமான பெண்களை இறை நிராகரிப்பாளர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடாது என்ற அல்லாஹுடைய கட்டளை அப்போது வரைக்கும் இறங்கவில்லை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 அடுத்து ஆறாவதாக மீண்டும் ஜெயித் அவர்களை பதினைந்து தோழர்களுடன் நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரி ஆறு ஜுமாத்தாஹி மாதத்தில் சாலபாவினர் வசிக்கும் தரீப் அல்லது தரீக் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் நபி அவர்கள்தான் தங்களின் படையை திரட்டி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று நினைத்து அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் ஜெயித் அவர்கள் இருபது ஒட்டகங்களை பிடித்துக் அங்கிருந்து புறப்பட்டு மதினா திரும்பினார்கள் அடுத்து ஏழாவதாக பன்னிரண்டு நபர்களுடன் வாதில் குரா என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி ஆறு ரஜப் மாதத்தில் அங்கு எதிரிகளின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக நபி அவர்கள் ஜெயிதை அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அங்கிருந்தோர் நபி தோழர்களை தாக்கி ஒன்பது தோழர்களை கொன்றுவிட்டார்கள் மூவர் மட்டும் தப்பித்து மதினா திரும்பினார்கள் அதில் ஜெய்து இபின் ஹாரிசாவும் ஒருவராவார் ஆதாரம் ஜாது அடுத்து எட்டாவதாக சரியத்துல் கபத் எனப்படும் இப்படை ஹிஜ்ரி எட்டு ரஜப் மாதத்தில் அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகிறது இச்சம்பவத்தின் தொடரை நாம் பார்க்கும்போது இது ஹுதியா உடன்படிக்கைக்கு சற்று முன் நடைபெற்றது என்று தெரிய வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக இதில் கலந்து கொண்ட ஜாபீர் அதுலாஹ் அறிவிப்பதாவது முன்னூறு வாகன வீரர்களை அபு உபய்தாவின் தலைமையில் நபி சொல்லாஹ் ஹலேஹ் வஸ்லாம் அவர்கள் அனுப்பினார்கள் நாங்கள் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து பதுங்கியிருந்தோம் எங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டதால் காய்ந்த இலைகளை தின்றோம்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 அபு உபைதாதில்லா ஹான்கு அதனுடைய விழா எலும்பில் ஓர் எலும்பை எடுத்தார் பின்பு நிறுத்தி படையில் மிக உயரமாக உள்ள ஒருவரை மிக உயரமான ஒட்டகத்தில் உட்கார வைத்து கீழ் செல்லும்படி கூறினார்கள் அந்த எலும்பு அவ்வளவு பெரியதாக இருந்தது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 இது ஹுதேபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்திருக்க வேண்டும் என்று நாம் கூறியதற்கு காரணம் முஸ்லிம்கள் ஹுதேபியா உடன்படிக்கைக்குப் பின் எந்த எந்தவொரு வியாபார கூட்டத்தையும் கைப்பற்றுவதாகச் செல்லவில்லை